நகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு மிக எளிமையான தமிழ் சொற்களால் அமைந்திருக்கிற திருக்குறள் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு இவ்வுலகு உரிமை உடைத்து நீதி தவறாமல் தமக்குரியவரிடத்தில் தாக்சிணியம் அதாவது அன்பை கண்கள் வாயிலாக வெளிப்படுத்தி காரியங்களை செய்யக்கூடிய அரசருக்கு தலைவனுக்கு இந்த உலகம் நீண்ட காலம் உரிமை உடையதாக தனக்கு வேண்டியதெல்லாம் சமூகத்துக்கு வேண்டியதெல்லாம் சாதித்து கொள்ளக்கூடியதாக ஆகிவிடும் என்பது கருத்து தனது கடமையை குறைவின்றி முறையாக செய்து கொண்டிருக்க வேண்டும் அதே சமயம் மனதில் இருக்கும் அன்பை நன்றாக கண்கள் வாயிலாக எங்கு எப்படி தேவையோ அப்படி வெளிப்படுத்த வேண்டும் அப்பேற்பட்ட தலைவனுக்கு அவனுடைய தலைமையின் கீழ் வாழும் மக்கள் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆவார்கள் உரிமை ஆவார்கள் சமூகத்துக்கு அவன் செய்யறதுனால சமூகம் அவனுக்கு கட்டுப்படும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவருக்கு உரிமை வந்துடும் நான் உனக்கு நல்லதெல்லாம் செய்கிறேன் இல்லையா நீ நான் சொன்னதை கேட்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அது நியாயமானதாக மக்களுக்கு தோன்றும் அந்த அர்த்தம் அன்பினால் ஏனைய மக்களை பிணித்து தான் எண்ணிய காரியத்தை இனிது செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்ற தலைவர்களுக்கு இந்த உலகமே உரிமையாக உடையது கட்டுப்படக்கூடியது என்பது கருத்து அன்பினால் கண்ணோட்டம் காட்டி உலக மக்களை தன் வசப்படுத்த வேண்டும் இதே திரும்ப திரும்ப மேலும் மேலும் விளக்கி பார்க்குறோம் அவ்வாறு செய்துவிட்டால் உலக மக்கள் அவரை போற்றுவார்கள் அவரை போற்றி அவர் வழி நிற்பது தான் தங்களது கடமை என்று நினைப்பார்கள் கண்ணோட்டத்தினால் எடுத்த கருமத்தை கெடுத்து விடலாகாது அதாவது அன்பாவும் இருக்கணும் அதே சமயம் காரியமும் கெட்டு போயிடக்கூடாது சில சமயம் ரொம்ப அன்பை காட்டி காரியம் கெட்டு போயிடக்கூடாது காரியமும் நடக்கணும் அன்பையும் வெளிப்படுத்தணும் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணும் கண்டிப்பாகவும் இருக்கணும் எங்கே கண்டிப்பாக இருக்கணுமோ அங்கே கண்டிப்பாக இருக்கணும் எங்கே அன்பை நன்றாக வெளிப்படுத்தி உதவி செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிலாம் அதாவது அரவணைக்கணும் அனுசரிக்கணுங்கிறதுக்காக தர்மத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது தர்மமாகவும் நடக்கணும் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண தெரியணும்னு அர்த்தம் எல்லாத்துலேயும் ஒரு அளவு ஒரு மிதம் இருக்கணுங்கிறது அர்த்தம் கர்மம் நன்றாக நடைபெறுவதற்குத்தான் கண்ணோட்டம் வேணும் கண்ணோட்டத்துக்காக வேண்டி கர்மத்தை விட்டுக் கூடாது கண்ணோட்டத்திற்காக வேண்டி கடமையை விட்டுவிடக்கூடாது என்பது கருத்து வால்மீகி ராமாயணத்தில் இரண்டாவது காண்டத்தில் நூறாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஆறாவது சர்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அறிவாற்றல் உடையவனாக விளங்கி மக்களை அறநெறிப்படி காப்பாற்றி தண்டம் செலுத்துகின்ற அரசன் அதாவது செங்கோன்மை செலுத்துகிற அரசன் பூமி முழுவதையும் ஆண்டு இப்பூ உலகில் வாழ்க்கை முடிந்த பிறகு ஸ்வர்க்கத்தை அடைகிறான் என்று சொல்லியிருக்கிறது ராஜா தூ தர்மேணகி பாலயித்தா மகாமதிர் தண்டதர்பிரஜானாம் அவாப்பிய கிருத்ஸ்ணாம் வசுதாம் யதாவது இதஷ்யுத ஸ்வர்க்கமு பைத்தி வித்வான் என்று உபதேசிக்கப்பட்டிருக்கு இனி பதவுரை பார்க்கலாம் கருமம் தனது கடமையை சிதையாமல் குறைவின்றி முறையாக செய்து கொண்டு கண்ணோட வல்லார்க்கு கண்ணோட்டத்தையும் திறமையுடன் வெளிப்படுத்தும் தலைவனுக்கு அவர் தலைமையின் கீழ் வாழும் உலக உரிமை கட்டுப்படுகின்ற தன்மை உடைத்து உடையவர்கள் ஆவர் தனது கடமையை குறைவின்றி முறையாக செய்து கொண்டு கண்ணோட்டத்தையும் திறமையுடன் வெளிப்படுத்தும் தலைவனுக்கு அவர் தலைமையின் கீழ் வாழும் உலக மக்கள் உரிமையுடையவர்கள் ஆவர் அதாவது அரசனுக்கு கட்டுப்படும் தன்மையுடையவர்களாக இருப்பார்கள் என்பது கருத்து இக்குரட்பா தனது கடமையை முறையாக செய்து கண்ணோட்டம் உடையவராக தலைவன் இருக்க வேண்டும் என்று உணர்த்தியது கடமை கண்ணோட்டம் உடையவர்களுக்கே மக்களிடம் உரிமை உள்ளது என்பதும்